வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு எழுபது வரைபடங்களுடன் கூடிய அட்லஸ் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பின்னாளில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் படகுகளில் பயன்படுத்தப்படும் லிப்ட் எனப்படும் தொழில்நுட்பத்திற்காக காப்புரிமம் பெற்றார் ஒரு கண்டுபிடிப்புக்காக காப்புரிமம் பெற்ற ஒரே அமெரிக்க அதிபர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரைட் சகோதரர்கள் தமது பறக்கும் கருவிக்கான காப்புரிமத்தை பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் மூன்று ரயில் வண்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதிய விபத்தில் இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவை தாக்கிய கடுமையான நிலநடுக்கத்தில் இரண்டு லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டனர் மிக கடுமையான சேதம் விளைவைத்த நிலநடுக்கங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது ஆயிரத்தி ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட கலவரங்களில் நூற்று தமிழர்கள் சிங்கள மக்களால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தெற்கு நிகழ்ந்த ஒன்பது அளவு நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் இதுவரையில் பதியப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெல்ஜியம் தலைநகர் பிரசில்ஸில் கடை தொகுதி ஒன்று தீப்பிடித்ததில் முன்னூற்றி பேர் கொல்லப்பட்டு நூற்றி பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஸ்கார்பியன் மூழ்கியதில் தொன்னூத்தி பேர் கொல்லப்பட்டனர் இந்த கப்பல் அணுசக்தியால் இயங்கக்கூடியது ஆயிரத்தி ஆண்டு இலங்கையில் புதிய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்து அந்த நாடு குடியரசு ஆகியது சிலோன் என பெயரிடப்பட்டிருந்த அந்நாடு ஸ்ரீலங்கா என பெயர் மாற்றம் பெற்றது காமன்வெல்த் அமைப்பிலும் இலங்கை இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வடக்கு ஏமன் மற்றும் தெற்கு ஏமன் ஆகிய நாடுகள் இணைந்து ஏமன் குடியரசு உருவாகியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சர் ஆர்தர் கனன் துப்பரியும் எழுத்தாளர் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு உமையால்புரம் சுவாமிநாத ஐயர் கர்நாடக இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வை கோபாலசாமி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ் தமிழக எழுத்தாளர் மற்றும் இதழாசிரியர் இந்நாளில் மறைந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு விக்டர் ஹியூகோ பிரெஞ்ச் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க ஏமன் தேசிய நாள் தேசிய வீரர்கள் மற்றும் குடியரசு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே